வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கீர்த்தனும் முகத்தில் அழகை ஒரு தேஜசை கொடுக்கிற ஆம் ஒவ்வொரு நல்ல காரியமும் நல்ல எண்ணமும் முகத்தில் அழகை ஒரு தேஜசை கொடுக்கிற என்கிறார் ரஸ்கின் நன்றி வணக்கம்